நாற்பத்தி ஒன்று கூறியதாவது நபி அலிஹிசம் அவர்கள் அலி ரலி அல்லாஹும் அவர்களை காணவில்லை ஃபாத்திமா ரலி அல்லாஹ் அவர்களிடம் கேட்டார்கள் எனக்கும் அவருக்கும் சிறிய மனஸ்தாபம் இருந்தது கோபித்துக் கொண்டு சென்று விட்டார் என்னிடம் தங்கவில்லை என்று ஃபாத்திமா ரலி அல்லா அவர்கள் கூறினார்கள் நபி சொல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் அவர் எங்கே என்று பார்த்து வரும் என்று ஒருவரை அனுப்பினார்கள் அவர் வந்து அலி பள்ளியில் உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்றார் நபிசல்லாக அலிஹ் வசல்லம் அவர்கள் பள்ளிக்கு வந்தபோது அலி அலி அவர்கள் தமது மேலாடை விலகியவராகவும் மேனியில் மண் படிந்தவராகவும் ஒரு பக்கமாக படுத்திருந்தார்கள் நபிசல்லாக அலிக வசல்லம் அவர்கள் அவரது மேனியில் படிந்திருந்த மண்ணை தட்டிவிட்டு மண்ணின் தந்தையே எழும் மண்ணின் தந்தையே எழும் என கூறினார்கள்